நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் பகுதிக்காக உங்கள் அலுவலும் பருப்பு பொடி செய்ய தேவையான பொருட்கள் தோரம் பருப்பு ஒரு குழி கரண்டி அளவு கடலை பருப்பு அரை குழி கரண்டி பொட்டு கடலை அரை குழி கரண்டி காஞ்ச மிளகாய் பத்து மிளகு அரை ஸ்பூன் பூண்டு பற்கள் ஆறு ஏழு செய்முறை முதல்ல சாப்பாடு வச்சுட்டு ஒரு வானல் வச்சு வெறும் வானல்ல தோரம் பருப்பு பருத்து எடுத்து வச்சிருவோம் கடலைப்பருப்பு அப்புறம் காஞ்சி மிளகாய் மிளகு போட்டு அதையும் வறுத்து எடுத்து வச்சுருவோம் கடைசியா பொட்டுக்கடல போடுவோம் பொட்டுக்கடல சீக்கிரம் வந்துடும் கடைசியா போட்டு அதை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூண்டு தனியாக வறுத்து அதையும் எடுத்து வச்சிருவோம் எல்லாம் ஆறினதும் இதெல்லாம் மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்தோம்னா சுபமான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி பருப்பு பொடி தயார் இதை வந்து நம்ம குழம்பு ரசம்லாம் செய்யலை அப்படின்னாப்புற வெறும் சாதத்துல கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு இந்த பருப்பு பொ பொடியை போட்டு பிரசிஞ்சு கொஞ்சம் கலந்து தான் சாப்பிட்டணும் சிப்பாவா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு மீண்டும் சந்திப்போம்